আলহামদুলিল্লাহ আলহামদুলিল্লাহ নাহমাদুহু ওয়া نستাইনুহু ওয়া نستাগফিরুহু ওনু'মিনু বিহি ওয়া নাতাওাক্কালু আলাইহি ওয়া না'উযু বিল্লাহি মিন শুরুরি আনফুসিনা ওয়া মিন সায়্যাতি আ'মালিনা মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুদল্লা লাহ ওয়া মান ইউদলিলহু ফালা হাদিয়ালা আশহাদু আল্লা ইলাহা ইল্লাল্লাহু ওয়াহদাহু লা শারীকা লাহু وَأَشْهَدُ أَنَّ نَبِيَّنَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ سَلَّى اللَّهُ عَلَى سَيِّدِنَا وَحَبِيبِنَا وَشَفِيْعِنَا مُحَمَّدًا وَعَلَى آلِهِ وَصَحْبِهِ أَجْمَعِينَ أَمَّا بَعْدًا قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن تنصر الله ينصركم ويثبت قدامكم وقال تعالى ايضا وان يقذلكم فمن ذا الذي ينصركم من بعده وقال تعالى ايضا لقد نصركم الله ب بدر وانتم عبد الله وقال تعالى ايضا لقد نصركم الله في مواقف كثيره ويوم حنين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم انكم على بينه من ربكم ما ما لم تظهر بكم صكرتان صكره الجل والكره حب العيش وقال صلى الله عليه وسلم ايضا المؤمن القوي خير واحب الى الله تعالى من المؤمن الضعيف وفي كل خير احرص على ما ينفعك واستعن بالله ولا تعجز பாதுகாக்க கூடிய அல்லாவுக்கே சொல்லமானதாகும் என்றும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முகக்கண் அடியிருக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளை சகோதரர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே அவன் தான் நிர்வாகம் ஒருவனுடைய இரண்டு பேர் மூணு பேருடைய கையிலே கிடையாது இந்த சபலதையும் உண்டாக்கியவன் ஒரே ஒருவன் இந்த சமலதையும் ஆட்சி செய்யக்கூடியவன் ஒரே ஒருவன் இந்த சபலதையும் அழித்து ஒழிக்கக்கூடியவனும் அதே ஒருவன்தான் நாங்கள் எவரின் நல்லாவுக்கு தெளிவாக இந்த விஷயங்களை எங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கின்றார் எல்லா ஆட்சி அதிகாரங்களும் அல்லாவுக்கு தான் சொந்த وتنزع الملك ممن تشاء وتذل من تشاء وتعلي من تشاء بِيَأْتِ كُلَّ فَائِرٍ إِنَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ يُجَلِّي اللَّيْلَ فِي النَّهَارِ وَيُجَلُّ النَّهَارَ فِي اللَّيْلِ وَيُخْرِجُ الْحَيَّ مِنَ الْمَيِّتِ وَيُخْرِجُ الْمَيِّتَ مِنَ الْحَيِّ وَيَرْزُقُ مَن يَشَاءُ بِغَيْرِ حِسَابٍ அதிபதிய சகல ஆட்சியையும் இந்த படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அவன்தான் என்பதை இந்த மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் ஆட்சியை அதிகாரத்தை பட்டம் பதவிகளை கண்ணியங்களை கொடுக்கக்கூடியவன் அல்லாதான் முயற்சிகள் நாங்கள் எவ்வளவு தான் செய்தாலும் திட்டமிட்டு நல்ல நல்ல பிளான் பண்ணி எவ்வளவு தான் முயற்சிகளை செய்தாலும் முடிவுகளை வெளியாக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ் ஒரே ஒருவன் தான் முடிவுகள் உன்னை யாராலும் நிறுத்த முடியாது உன்னை யாராலும் தடுக்க முடியாது நாங்கள் ஒன்றை நாடுகிறோம் அல்லாஹ் இன்னொன்றை நாடுகிறான் என்றால் அல்லாஹ் எதை நாடுகிறாரோ அதுதான் நடக்கும் எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண்மை சகோதரர்களே அல்லாவின் முழுமையாக அல்லாவின் பக்கம் வைத்துக் கொள்வதுதான் நூத்துக்கு நூறு பொருத்தமானது முயற்சிகளை நாங்க செய்வோம் எல்லா விஷயத்திலே எங்களுடைய தீனுடைய விஷயத்துல துணியாவுடைய விஷயத்துல நல்ல திட்டமிட்டு நல்ல திட்டமிட்டு நல்ல தூர நோக்கோட கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லே எங்களுக்கு அல்லா கொடுத்த அறிவு ஆற்றல்கள் திறமைகள் வைத்து நல்ல யோசித்து நாங்கள் ஒவ்வொரு வேலையை நல்ல முயற்சியோடு தேவையோடு முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் அது எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் தவக்குள் என்பது தவக்குள் என்பது முயற்சி செய்யாம அல்லா கிட்ட தந்த காரிய தவக்குள் மாற்றமானதுடன் பார்க்க வைக்கிறான் அதனால எங்களுக்கு முயற்சி செய்தேன் செல்லப்பட்டிருக்கிறது முயற்சி செய்து தான் ஆகணும் அல்லாஹுக்கு முயற்சி இல்லாம முடியுமா அது அல்லாவுக்கு முடியும் அல்லாஹ் முயற்சி செய்தும் தரக்கூடியவன் முயற்சி செய்யாமல் தரக்கூடியவன் அது அவனோட சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனா எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் நீங்க முயற்சி செய்யுங்க உங்களோட தலைமைகளை காட்டுங்க உங்களோட கெட்டித்தனத்தை காட்டுங்க உங்களுக்கு அல்லா கொடுத்த அறிவு ஆற்றல்களை கருத்துக்கள் எங்களுக்கு அல் குரானின் மூலம் அல் ஹதீஸின் மூலம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில மேலான சகோதரர்களே அல்லாவி நெல்லடியார்களே ஏழுமான முழு முயற்சியை நாங்கள் செஞ்சு நாங்கள் அல்லா கிட்ட ஒப்படைக்குவோம் முடிவுகளை அல்லா கிட்ட இருந்தான் எதிர்பார்ப்பு நல்ல முடிவுகளை உருவாக்கக்கூடியவன் அல்லா அல்ல எங்களுக்கு ரெண்டு விஷயம் அடிப்படையா சொல்லப்பட்டிருக்கு எங்கட வெற்றிக்கு சந்தோஷத்துக்கு அடிப்படையா சொல்லப்பட்ட சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டு வார்த்தையை அல்லா பார்த்திருக்கிறான் நீங்க தப்புவா பின்பற்றி அதாவது தப்புவா என்ன அல்லா உடைய கட்டளை எடுத்து நடக்கிறது அல்லா தடுத்தவைகளை தவிர உங்களுக்கு ஏற்படங்களை சோதனைகளை நீங்க பொறுத்து கொண்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் என்று அல்லாஹ் இதற்கு வாக்களிச்சிருக்கிறான் சகாபாக்களுக்கு கத்தியமான நபிக்கும் அல்லாஹ் அதைத்தான் வாக்களித்தார் அதனால மேலான சகோதரர்களே சிரமங்கள் பல வகையான சோதனைகள் விதவிதமான ஒவ்வொரு காலத்திலையும் எதிர்பார்க்காத சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த சோதனைகளுக்கு முடிவு இல்லை இந்த சோதனைகள் என்றைக்கு முடியும் வேண்டாம் நாங்க முடிஞ்சாதான் சோதனைகள் முடியும் என்னோட மௌத்தோட தான் சோதனைகள் முடிய போகுது தெளிவாக இதை வழங்கப்படுத்தினாங்க அதாவது ஒரு மூமியான ஆண் பெண்ண பொறுத்தவரையில தொடர்ச்சியாக சோதனை இருக்கு தொடர் ரீதியாக அவருடைய பொருளாதாரத்துல அவருடைய பிள்ளைகள்ல சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கு மேலான கிடையமான சகோதரர்களே அல்லாவி நல்லடியார்களே அதனால இந்த இந்த சோதனைகள்ல நாங்க தொன்மையாக இருந்து அல்லா அல்ல நாங்க முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் யாரையும் சொல்ல வேலை இல்லை யாராலே உண்மையிலே எங்களுக்கு வார முடிவுகள் எங்களை கொடுக்கல் வாங்கல் எங்கட அகலா எங்கட நல்ல பண்புகள் இந்த விஷயத்துல நாங்க முழுமையான கவனம் செலுத்தி அதை நேர்சீ தாக்கிக் கொண்ட வேண்டாம் அத நாங்க கெட்டத நல்லதாக மாற்றி அமைச்சு கொண்ட வேண்டாம் மேலான தனியமான சகோதரர்களே அல்லாஹி நெல்லடியாங்களே அல்லாட உதவியும் அநியாயங்களை செஞ்சு கொண்டு மாற்றமான வேலைகளை செஞ்சு கொண்டு அல்லா பெற்ற உதவியை எதிர்பார்க்கறது அது அது ஒரு வகையான மடத்தடம் அது நடக்கக்கூடிய காரியம் இல்லை அந்த எதிர்பார்ப்பால காரியங்கள் நடக்க போறது இல்லை அதனால தனிப்பட்ட முறையில கல்யத்துக்குரிய மேலாண்மை சோகர்களே என்னையும் என்னுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய மனைவி மக்கள விஷயத்துல ஏத பொருட்கள் வாங்கல் ஏத பழக்க வழக்கங்கள விஷயத்துல நான் கவனம் செலுத்தி அதுல உள்ள தவறுகளை ஒழுங்காக்கி நான் நல்லா இடத்துல திருமார் செய்து கொண்டால் இப்படி ஒவ்வொருத்தரும் செய்தால் இதுக்கு ஒரு பயானுட பள்ளி நான் கேட்கிறவங்க பயான கேட்டுட்டு சொல்றாங்க இந்த கேட்டா பயான் சொல்லி வச்ச மாதிரி அவருக்கு தான் அல்லது இவருக்கு தான் என்று சொல்றார் திருப்பி விட்டுடுறாங்க இப்படி எல்லாருமே சொன்னா யாரு திருந்த போறது பயான படுறவரும் திருந்த மாட்டாரு பயான கேட்கிறவரும் திருந்த மாட்டாரு ஏன்னா இன்னைக்கு பொதுவான அமைப்புல அல்ல எங்களை மன்னிக்கணும் எங்களுக்கு விளங்குறதே மக்கியவங்களோட குறைகள் தான் எங்களுக்கு விளங்குறதே மக்கியவங்களோட தவறுகள் தான் எங்களோட விளகீனங்கள் எங்களோட புறப்பாடுகள் எங்களுக்கு விளக்குது இல்லாமல் மறைச்சார் எங்களோட உள்ளத்துல இன்னைக்கு நாங்க சுத்தமானவங்க நான் இன்னொருவனுடைய குறைய கலக்கிறேன் என்றா நான் மற்றவருடைய குறைகளை தவறுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதனுடைய மாற்று கருத்து என்ன வருவது என்றா நான் சுத்தமானவன் நான் சுத்தமானவன் என்னை கிட்ட அப்படி குறை உண்டுமில்லை அவர்கிட்ட தான் குறை இருக்கிறேன் என்ற கருத்து தானாகவே உண்டாகும் எங்களை நாங்களே சுத்தமாக்கி கொள்றோம் கண்டித்துக்கூடிய சகோதரர்களே அல்லாஹ் சொல்றார் உங்கள சுத்தி கொள்ளாதீங்க அல்லாவுக்கு தெரியும் யாரு தப்புடையவரோ அல்லாவுக்கு தெரியும் எங்கட வெளி ரந்தமும் அவனுக்கு தெரியும் எங்களோட அந்தரங்கமும் எங்களுக்கு தெரியும் எங்களோட ரகசியங்களும் அவனுக்கு தெரியும் சகலதையும் அறிந்தவன் அல்லா மக்களால எங்கள வெளிதங்கத்தை மட்டும் பார்க்கலும் எங்களோட சூரத்தை பார்க்கும் எங்களோட வெளி பேச்ச பார்க்கும் மக்களால விளங்கிக் கொள்ளேயும் எங்கட அங்கரங்களை எங்களோட ரகசியங்கள எங்களோட இருக்கிற எங்களோட மனோ நிலைமைகளை அத எங்களோட உள்ளத்துல இருக்கக்கூடிய மாற்றமான எண்ணங்களை மக்களால விளங்கல அதனால தான் இந்த ரெண்டையை வெற்றி தான் எல்லாம் முடிவு செய்றாங்க எங்களோட வெளி ரங்கத்தையும் செயல்களையும் பார்க்கிறான் பாவம் ஒரு தீனு கற்றார் ஒரு பள்ளிவாசல கற்றார் ஒரு பள்ளிவாசல கற்றது பெரிய நன்மையான காரியம் மண் அல்ல அல்லாவுக்காக செய்ய இல்ல பேருக்குகலுக்காக மக்கள் பாராட்டும் என்ற நோக்கத்தோடு செய்தார் எந்த காரியத்தை செய்தாலும் தான் சகோதரர்களே சொருக்கத்துக்கு அல்ல போவார் ஹதீசுடைய அடிப்படையில் இவர் நரகத்துக்கு தான் போவார் அதனால்தான் ஹதீஷ் வந்திருக்கிறேன் நரகத்துடைய நெருப்பு ஊட்டப்படுவதே நரகத்துடைய நெருப்பு எரிக்கப்படுவதே மூன்று பேருந்து கொண்டேன் பெரும் அள்ளி அள்ளி கொடுத்தவர் எல்லாத்தையும் செலவழித்தார் நல்ல காரியங்களுக்கு செலவழித்தவர் அடுத்தவர் யார் இஸ்லாத்துக்காக உயிர் கொடுத்தார் உயிரையே கொடுத்தார் இஸ்லாத்துக்காக அடுத்தவர் ஒருத்தான் நரத்துடைய நெருக்கு மூட்டப்படும் என்று சொன்னாங்க அல்லா இதில் எல்லோரையும் பாதுகாப்பானா கலித்துக்குரிய வேளாண் சம்பவம் அதனால நாங்க நன்மை நன்மையான காரியங்களையும் அல்லாட திருத்திய பொறுத்த நாடு செஞ்சா தான் வேற வேற நோக்கங்களோட செஞ்சா நன்மைகள் கிடைக்காது எங்களை நாங்க வாயால சொல்லேயும் அல்லாவுக்காக தான் செஞ்சேன் ஆய் அதுக்காக தான் செஞ்சேன் இப்படித்தான் செஞ்சேன்னு என்ன செஞ்சிட்டு வாயாலையும் சொல்லேயும் ஆனா என் அந்த ரங்கத்தை அல்லாக்கு மட்டும்தான் நபிсланல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இኽலாஸ் துய்மியானின் என்னும் என்பது அது sirrun min asrarilla அல்லாஹ்வுடைய ரகசியங்களில் உள்ள இரகசியம் யுல்கில்லாஹு கல்பமை யஷா யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் நாட்றானோ அவரோட உள்ளத்துல தான் அதை போடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வாதில் ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க பாத்து சொன்னாங்க அக்லிஸ்தீன திக்வி தல் அமலுல் கலீல் உட டீனுடைய காரியங்கள நல்ல அமலுதல தூய்மையான எண்ணத்தோட கலப்பற்ற எண்ணத்தோட வேற வேற மாற்றமான எண்ணங்கள் வரையணும் அப்படி வந்தா எண்ணங்களை செய்ய அப்படி செய்யக்கூடிய கொஞ்ச அமலும் உங்களுக்கு போதுமான வேண்டாம் செய்யணும் என்று கட்டாயம் இல்லை செய்த கொஞ்சத்தையாவது துக்கரவா செஞ்சுட்ட வேண்டாம் அதே நடை ஈரட்டத்துக்கு எங்கள அந்த ரங்கங்கள் வெளி ரங்கத்தில மாஷா எல்லாம் நாங்க நல்ல பாக்குறதுக்கு அழகா இருக்கிறோம் நல்ல மனங்கள் பூசி ஆஹ் நல்லோ இதெல்லாம் போட்டு பாக்குறதுக்கு அழகா இருக்கிறோம் எங்கட அந்த பெருமை பத்தி கெட்ட எண்ணங்கள் பேசுவதை அழுக்குகள் அசிங்கங்கள் கெட்டவைகள் நிறைந்து உள்ளத்துல இருக்கிறது என்றால் வேளாண் சகோதரர்களே அல்லாவின் நெல்லடியார்களே இந்த அடியான் அல்லாட பார்வையில உயர்ந்தவன் இல்லை இந்த அடியான் அல்லாவுடைய பார்வையில தாழ்ந்தவன் இவனை வெற்றி அல்லாட உதவி வரப்போறதும் இல்லை அதனால மேலான சகோதரர்களே நான் சொல்ல வர விஷயம் என்ன என்ற நிலைமைகள் எல்லாம் எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் விலங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல முழு உலகத்துடைய நிலைமையும் முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிராகத்தான் இருக்கு எல்லோருடைய பார்வையும் முஸ்லீம்கள்ல தான் இருக்கு இல்ல முஸ்லீம்களுக்கு எல்லோரும் யோசிக்கிறாங்க பொதுவான அமைப்புல நான் சொல்றேன் முஸ்லீங்களை தீர்த்து கட்டணும் இவங்களை இல்லாமல் ஆக்கணும் ஒன்று கூடி ஒருவருக்கு ஒருவர் உதவியா இருந்து திட்டம் போட்டு எல்லா நாடுகளும் பேச்சில் நடந்து கொண்டிருக்க இந்த சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு எங்களுக்கு எப்படி ஏதாவது பாதுகாப்போ யாரை கொண்டு எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற வேளாண் சோழர்களே எங்களுக்கு பாதுகாப்போ அல்லாவை கொண்டு மட்டு எங்களுக்கு அல்லாத தொடர்பும் இல்லை என்றா நாங்க கொஞ்சம் எல்லா அமைப்பிலையும் சகோதரர்களே அல்லாத தொடர்பும் இல்லை என்றான் எங்களைய பாதுகாப்போனும் அவங்க தனிப்பட்ட கிருப்பையும் கொண்டு பாதுகாப்போட ஒவ்வொளிய இல்லை என்றா எங்களோட அழிவு நாசத்துக்கு அதே போதும் மேலான சகோதரர்கள் எங்களையே தீர்த்து கட்டது பெரிய வேலை இல்லை மேலான சகோதர்களே அப்படி இந்த நிலைமையில இந்த விளையமான அல்லாட உதவி மட்டும்தான் இருக்கிறது சகோதரர்களே அது எந்த காலத்திலேயா இருந்தாலும் சரி அது எந்த நிலைமையில எந்த நாட்டிலேயா இருந்தாலும் சரி நான் பொதுவான அமைப்புல சொல்றேன் எங்களுக்கு பாதுகாப்பு அல்லாட பாதுகாப்பு கொடுக்கிறேன் அதனால எங்கட தொடரல அல்லாவுடன் சீராக்கி கொள்ள ஒரு மேலாண் சகோதரர்களே அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டான் யாராலே மிக முடியாது அல்லா உங்களுக்கு உதவி செஞ்சா உங்களைய யாராலையும் அதாவது மிக முடியாது உங்களுக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது மாற்றமாக உங்களுக்கு தடுத்து கொண்டான் அல்லாட உதவியும் பின்னால உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யார் இருக்கிறாங்க என்று அல்லாவே எங்கள்கிட்ட கேட்கிறான் அல்லாவை தவிர வேற யாரும் இல்ல மேலான சகோதரர்கள் அதனால அல்லாட உதவி மட்டும்தான் எங்களுக்கு என் சுருக்கும் நீங்க அதுக்குள்ள திட்டங்களை போட்டுங்க அல்லாட தீனை பாதுகாக்க நீங்க முயற்சி செஞ்சா எந்த தீனுடைய காரியமா இருந்தாலும் சரி முழுமையாக உதவி செய்தால் அல்லா உங்களுக்கு உதவி செய்வான் எதிரிகளுக்கு முன்னால உங்களோட கால்களை அல்ல உறுதியாக்குவார் யாராலே ஒண்ணும் உங்களுக்கு செய்யல அல்லா மாற்றி அமைப்பார் அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்ல அல்லா புரான்ல கண்ணியமான நபியை பார்த்து சொல்றான் மற்றவர்கள் ஆயிர்கு அதிகமானவர்கள் முழு தயாரிப்பு ஏற்பாடு வந்தார்கள் அல்லாஹ் மொத்தமாக ஐயாயிரம் மலக்குமார்களே எனக்கு அல்ல உதவி செஞ்சார் மறக்குமார்கள் இவங்களோட இருந்து இந்த சிறிய கூட்டத்தை நீ அழித்து விட்டால் இவர்களே இவர்களுக்கு தோல்வியை கொடுத்தால் இந்த மண்ணுக்கு மேல வனந்திரத்துக்கு யாருமே இருக்க மாட்டார்கள் இருக்கிறதே என்று கொஞ்சம் பேர் தான் என்று அல்லாடுத்துல மண்டாடி துவால் செஞ்சாங்க துவாலே ஈடுபட்டார்கள் அவங்கள சக்திக்கு உட்பட்ட முயற்சிகளையும் செய்தாங்க முயற்சிகளையும் அவங்களை முழுமையாக செய்து முழுமையான துவாலையும் ஈடுபட்டாங்க கவனத்தை அல்லாவின் பக்கமே திருத்தினார்கள் தேவ தான் தேவை எவட தப்பு சபல் இதுதான் அல்லாட உதவியை எங்களுக்கு கொண்டு வரும் துணையினுடைய யுத்தத்திலையும் நான் உதவி செஞ்சிருக்கிறோம் யுத்தத்துல முஸ்லீம்களுக்கு தோல்வி ஏற்பட்டது ஆனா முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகம் தான் பத யுத்தத்துல முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் வெற்றி கடைச்சு புனேனுடைய அதிகம் தோல்வி உண்டாகி ஆரம்பத்தில் சிலர்களுடைய உள்ளத்துல சில மாற்றமான எண்ணங்கள் வந்து நாங்க எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறோம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று யோசிச்சாங்க சகோதரர்களே வெற்றிக்கு பதிலாக தோல்வித்தான் உண்டான உங்களோட உள்ள எண்ணம் எங்கட அதிகத்தால எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எங்கட எங்களோட பட பட்டாளங்களான எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அல்லது எங்களுடைய ஆயுதங்களால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற இந்த மாற்றமான எண்ணத்தின் காரணமாகத்தான் இந்த தோல்வி உண்டானது என்பதை அல்லா குறிப்பிட்டு விளக்கப்படுத்துற அதான் அத காரணமாகவே சொல்ற தோல்விக்கு காரணமே இருக்க வேறொன்று அந்த நேரத்துல வேறான சகோதரத்திலே தோல்வி உண்டானது தோல்வி உண்டானது மட்டுமல்ல கண்ணியமானுடைய பல்லு கண்ணியமான நபிசல்லு அணைகல்ல பல்லு உடைக்கப்பட்டது நபியுடைய நெற்றியில பயங்கரமான காயம் ஏற்பட்டது ரத்தம் முகத்திலிருந்து வடிஞ்சு கொண்டிருந்தது குடிச்சுட்டார் கண்யமான நபி உடைய காலையில் காயம் ஏற்பட்டது அந்த இரத்தம் கீழே வடியாமல் இருக்க நிலத்துல விழுந்துடாம இருக்க அந்த ரத்தத்தை ஏனென்றா ஒரு நபியுடைய ரத்தம் விழுந்த காரணமாக அமையும் ஒரே ஒருவர் தான் நபியுடைய கையால யாரை கொலை செய்யல நபி செல்ல அதுலையும் அவர் இவருக்கு அந்த உபகிபு நபியை கொலை செய்வதற்காகி வந்தார் நக உறுப்பில்ல பக்கத்துல இருந்த ஒரு அம்போண்ட எடுத்து அதாவது எரிஞ்சாங்க அது லேசத்தை பட்டுச்சு பெரிய சவுண்டும் இல்ல சிறிய ஒரு காயம் அவன் அதாலே மௌத்தா போனான் எனவே வேளாண் சகோதர்களே நாங்க உலகத்துக்கு நல்லதை செய்ய வந்தோங்க உலகத்துக்கு உலக மக்களுடைய நிம்மதிக்கு வழிகாட்ட வந்தவங்க மக்களுடைய ஈடற்றத்துக்காக மக்களுடைய நலவுக்காக மக்களுடைய வெற்றிக்காக மக்களுடைய நிம்மதி சந்தோஷத்துக்காக வழிய காட்ட வேண்டியவங்கத்தான் அந்த அடிப்படையில சகோதரர்களே அல்லாமின் நல்லடியார்களே இந்த விஷயத்துல நிலைமைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நடந்திருக்கிறே அல்லா இஸ்திர பார்க்கொண்டு நிலைமை மாற்றி அமைக்கிறான் இஸ்திருந்து வர இருக்கிற தண்டனைய உயர்த்துடைய கூட்டத்தை அழிக்க அல்லா முடிவு செஞ்சார் ஏனென்ற அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட அடையாளங்களை பார்த்து கொண்டு வருவது அல்லாட வேதனை வரப்போகுது என்று அவங்க விளங்கி அல்லாட்டை செஞ்சாங்க அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாங்க அல்ல அந்த தண்டனையை அவங்கள பாதுகாத்தாங்க அப்ப வர இருக்கிற தண்டனையும் பாதுகாக்கக்கூடியது செல்வா சகோதரர்களே நாங்க போல வரக்கோல வாகனங்கள்ல பெரிய சத்தமா செய்யணும் என்று இல்லை கையேந்தி கொண்டுதான் இஷ்டக்கு பார் செய்யணும் வேண்டு இல்ல மௌனமாக உள்ளத்தால அதாவது அந்த சிந்தனையோட அந்த சிந்த கவலையோட நாங்க வார்த்தைகளால லேசா யாருக்கும் சட்டம் கேட்க வேண்டிய மௌனமாக செஞ்சாலும் அந்த இஸ்வாரையும் அதனால சகோதரர்களே அதோட என்னோட இன்றைக்கு நாங்க இந்த நாட்டுல விசேஷமாக மற்ற சகோதரர்கள் அவங்களோட உள்ளத்துல மாற்றமான கருத்துக்கள் சிலர்களால சொந்த லாபங்களை வச்சு போடப்பட்டிருக்கிறதே நாங்க அதுக்கு எப்படி பகிர்ந்து கொடுக்கிறதுனா மற்ற சகோதர உள்ள நல்ல எண்ணங்கள் பற்றி பற்றி நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய முயற்சிகள்ல நாங்கள் ஈடுபடும் பள்ளிவாசல்களுடைய சகோதரர்கள் உலமாக்கள் தனவந்தர்கள் வாலக்கள் எல்லாம் சேர்ந்தேன் உதவியா இருந்தே எப்படி இந்த மக்களிட உள்ள அதுல முதலாவது விஷயம் தனிப்பட்ட முறையில நானும் நீங்களும் நாங்க ஒவ்வொருத்தரும் பாதையில போகக்கூடிய நேரத்துல அல்லது நாங்க கொடுக்கல் செய்யக்கூடிய நேரத்துல வியாபாரங்கள் செய்யக்கூடிய நேரத்துல பொதுவான இடங்கள்ல நாங்க முஸ்லிம் என்ற அடையாளத்தோடு மற்றவர்கள் எங்களையாங்க எல்லோருடைய பார்வையும் எங்களின் பக்கம் தான் இருக்கிறேன் இவங்க எப்படி நடக்கிறாங்க எப்படி போறாங்க வாடுறாங்க எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்யறாங்க என்று பார்த்து கொண்டே இருக்கிறாங்க எங்களையத்தான் பார்க்கிறாங்க அதனால இது எங்களுக்கு ஒரு பெரிய சோதனை இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த மக்களோட உள்ள முஸ்லீம்களை பத்தி ஒரு நல்லெண்ணம் வரணும் இஸ்லாத்த பத்தி ஒரு நல்லெண்ணம் வரணும் எந்த நோக்கத்தோட நான் என்ற நல்ல அல்லாப்போட நாங்க நடந்துக்கணும் வேளாண் கண்ணியமான சொன்ன இப்படி நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சா நான் தவறு செஞ்சாத இதையோட புரியுறதில்ல நான் ஒரு தவறு செஞ்சா அதை முஸ்லிம்களுக்கு பாதிப்பு உண்டாது இப்படி பாக்குற இடத்துல எல்லாம் முஸ்லிம்கள் சில தவறுகளை செஞ்சாங்க என்றால் நாளுக்கு நாள் கெட்டெண்ணங்கள் வளர்ந்து கொண்டே போட்டெண்ணங்கள் கூடிக்கொண்டே போ அதனால இதுக்கு மாற்றமாக அவரு உள்ளத்துல இருக்கிற மாற்றமான எண்ணங்களை இல்லமாக்கிறதுக்கு நாங்க மீடியால போயிட்டு விளங்கப்படுத்த வேலை இல்லை நாங்க வேற வேற நாங்க மசிதுக்கு அழைச்சி வாங்க எங்கட பாருங்க சொல்றோம் நல்ல விஷயம் அதையும் நாங்க செய்யணும் அதோட எல்லாரும் மஸ்ஜிதுக்கு வரப்போறது இல்லை மக்கள் நாங்க மக்களுக்கு மத்தியில நடமாடி கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு மத்தியில நடமாடிக்கொண்டிருக்கிறோம் மக்கள் எங்களை பார்க்கிறாங்க அதனால எங்க ஏதே இடங்கள்லையும் எங்கள் அக்கம் உள்ளவங்க எங்களோட நேபர்ஸ் இருக்கிறாங்க அதே போல நாங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் எங்களோட ஆபீஸ்கள் ஆஹ் நாங்க வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்துல எங்களை நாடி மக்கள் வாடுறாங்க மற்ற சகோதரர்கள் வாறாங்க சாமான் வாங்க வாழ்றாங்க நாங்க நடந்து கொள்ள அவங்களோட உள்ளத்துல இந்து இஸ்லாத்த பத்தி முஸ்லிம்களை பத்தி நல்ல இந்த உருவாக கூடிய முறையில நானும் நீங்களும் நடந்து கொள்வோமா இருந்தா இன்ஷா அல்லாஹ் அதே மக்களோட உள்ளத்துல எங்கள் மீது வெறுப்பு இல்லாமல் போறதுக்கு காரணமா ஒரு வெறுப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது எங்களை பற்றி ஒரு மாற்றமான கருத்து மக்கள் உள்ளங்களை போடப்பட்டிருக்குது அதை எப்படி இல்லாமல் மேடை போட்டு அடிச்சு பயன் பண்ணி சரி வருமா நாங்க எல்லாம் அப்படி இல்லை என்று சொல்லி சரி வருமா அது ஒன்று சரி வர போறது இல்லை வெறும் சட்டங்கள் போட்டு சரி வர போறது இல்லை எங்களோட செயல்கள் தான் எங்கட எங்களத்தை தான் எங்கட நல்ல கொடுக்கல் வாங்கல்கள் தான் எங்களோட நல்ல பழக்க வழக்கங்கள் தான் அவங்களோட உள்ளத்துல நல்ல எண்ணங்களை உருவாக்க போறது அதனால வேண்டியது புரிய மேல சகோதரர்களே அல்லாஹ் நல்ல முடிவுகளை உருவாக்கி போடு நல்ல நிலமைகளை அல்லாஹ் உருவாக்கி போடு ஆனா அல்லாஹ்வு تعالی <سؤال> நிச்சயமா உருவாக்கிவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் சொன்னாங்க இன்னக்கும் அலா பையினத்தி மின ரப்பிகும் மால க்தத ஹபீக்கும் சக்ரத்தான சக்ரத்துல் ஜஹலி வ சக்ரத்து ஹுப் அல் ஐஷ் நீங்க ஆதாவது இன்னக்கும் அலா பையினத்தி மின ரப்பிகும் ரப்புடைய வெளிச்சத்துல அதாவது ஒன்று படத்தனம் அடுத்தது துன்யாவுடைய மோகம் துன்யாவுடைய ஆசை உள்ளதுல வந்துட்டேன்டா மனிதன் எதையுமே செய்வார் தாயை கொலை செஞ்சிருவான் அதனால துன்யாவுடைய ஆசை எல்லாருக்கும் இருக்குது பொதுவாகவே உள்ள இல்லாம சம்பாதிப்போம் மக்கி அவங்க ஊட பிடிச்சுக்கொண்டே மக்கள் கடையை புடிச்சுக்கொண்டே மக்கள் காணியை சொந்தமாக்கி கொண்டே நாங்க எப்படி அல்லாட உதவிய பார்ப்போம் வேறியும சொல்ல இன்னொருவருக்கு சொந்தமான வீடை நாங்க ஒரு பத்து முப்பது நாற்பது வருஷம் அந்த வீட்டுல இருந்துட்டு அதிகம் என்று சொல்ல இடுமா எந்த சொல்ல இடம் எங்களுக்கு அது யாராவது சொன்னாலும் முடிவுகள் தந்தாலும் கூட அல்ல பார்வை எங்களுக்கு சொந்தம் இல்லை அதை எங்களுக்கு ஆறாம் தான் மற்றவருடைய படை நாங்க ஐம்பது வருஷம் அந்த கடையை செஞ்சிருக்கிறோம் எங்களுக்கு தீர்ப்பே கிடைச்சிட்டு அதை எங்களுக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட முடிவுகள் எங்களுக்கு வந்தாலும் கூட உண்மையிலேயே அது எங்களுக்கு இல்லைன்னா ஹராம் அது அனுமதியே இல்லை அதை எடுக்க அதனால மேலான சகோதரர்களே மக்கவங்களோட காணி பூமிகள் மக்கிவங்களோட வீடு வாசல்கள் இதைக்கு சர்வ சாதாரணமாக மாற்றமான முறையில சொந்தமாக்கி கொள்ள மற்றவர்கள் முயற்சி அதை அவங்களோட அவங்களுக்கு ஆபதத்தை பற்றி சிந்தனை இல்லை என்றா பிரச்சனை இல்லை ஆனா நாங்க அப்படி இயலாது நாங்க இன்னொருவருக்கு சொந்தமான ஒரு ஜான் ஒரு சான் இடத்தை சொந்தமாக்கி கொண்டா ஏழாவது பூமி வரைக்கும் அந்த காணி துண்டை எடுத்து ஹயாமத்துடைய நாளே என்னோட களத்துல மாலையாக போடப்படும் அதனால மேலாண் சகோதரர்களே அல்லாண்டு நல்லடியார்களே இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அல்லாட உதவியை பெற்றுக்கொள்றதுக்காக நாங்கள் எல்லோரும் எங்கட அங்கு நேர தொழுகையில கவனம் செலுத்துவோம் அதிகமாக இஸ்திமபார் செய்வோம் எங்கட நல்ல அகலாப்புகளை நல்ல பண்புகளை நாங்க மக்களுக்கு வெளிப்படுத்துவோம் எங்கட கொடுக்கல் வாங்கல்களை நல்ல முறையில செய்வோம் நாட்டுடைய சட்ட திட்டங்களுக்கு எவ்வளவு புரியுமோ எங்கட சக்திக்கு அந்த அளவு சட்டத்தின் விஷயங்களை கொண்டு அல்ல எங்களுக்கு நல்ல எதிர்காலங்கள் நாட்டுக்குவார் தலைவங்களை அமைக்க போறான் பொதுவான நீங்க நன்மையை ஏவ இல்லை என்றா பாவத்தை தடுக்க இல்லை என்றா அல்லா உங்களுக்கு அநியாய காரணத்தை சாட்டுவான் என்று சொல்லலாம் சொன்னார் நன்மை ஏவுனது யார் பாவத்தை தடுக்கிறது யார் அதை நாங்க தான் செய்யணும் வழியில நாங்க வழித்தோம் எல்லோருக்கும் நல்லத சொல்ல இருந்தே கஷ்டத்தில இருந்து அழிவு நாசத்தில நாங்க மக்களை பாதுகாப்போம் அதுக்கு நன்மை ஏவி பாவத்தை தடுக்கிறது கட்டாயம் முஸ்லிமும் செய்வாங்களா அல்லாஹு எங்களுடைய எதிர்காலங்களை அல்லாஹ் நல்லதாக எனவே அல்லா சுகானு எங்கள் அனைவருடைய குற்றம் தவறுகள் பாவங்களை மன்னித்து அல்லா சுகானு எங்களுடைய எங்களுக்குள்ள முடிவுகளை நல்லதாக ார்களோ அவ கவலைகளை நெருக்கடிகளை நீக்கிவையாளா எங்கட பொருளாதார நெருக்கடிகளை நீக்கிவையாள்லாம் எங்கட தொழில் வியாபாரங்கள மறக்க செய்யலாம் எங்கட கடல் பாறங்களை லேசாக்குவையாள்லாம் எங்கட குடும்ப பாடங்களையும் லேசாக்கிவை யாருலா முயற்சுடைய முடிவையும் உன்னுடைய குருத்திலிருந்து ஒரு நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக எங்கள் அனைவருடைய கடைசி நேரத்தையும் சிறப்பாக்கி கடைசி மூச்சு உன்னுடைய வார்த்தையோடு அல்ல அல்லா இந்த வார்த்தையோடு கூடிய தொகு சேவாயாக வாக்கு அணில் கந்தனில் நிரம்பினாலே